மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்திக் வேண்டும் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏற்கனவே மிகவும் நொந்து போயிருக்கின்ற நமது ஆண்டவரை மனிதர்கள் இனிமேலும் நோகச் செய்யக்கூடாது பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமன் சேசு கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே பரிசுத்த பாத்திமா ஜெபமாலே மாதாவின் பிள்ளைகளே பாவிகளுக்காக உங்களை பலியாக்குங்கள் பாவங்கள் உலகிலே பெருகி வருகிற அளவுக்கு பாவத்திற்கு பரிகாரமும் பெருகி வர வேண்டும் என்கிற காரணத்தினால் ஜெபியுங்கள் அதிகமாக ஜெபியுங்கள் பாவிகளுக்காக ஒருத்தல் முயற்சிகளை செய்யுங்கள் என்று மாதா சொன்ன இந்த செய்தியானது பாத்திமா சிறுவர்களுடைய உள்ளத்திலே மிக ஆழமாக பதிந்துவிட்டது எந்த அளவுக்கென்றால் இனிமேல் ஒருத்தல் பரித்தியாகம் செய்யாமல் இருக்கவே முடியாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தங்கள் உடலை வாட்டி வதைத்து வேதனைக்கு உள்ளாக்கி ஒருத்தல் பரிகாரம் செய்து பாவிகளை நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த அளவுக்கு உண்டானதென்றால் நடந்து கொண்டிருக்கிற பொழுது காய்ந்து போன ஒரு செடி காலிலே பட்டவுடன் அது ஒரு விதமாக வேதனையை உண்டாக்கியது உடனே லூசியா சொன்னாள் ஜசிந்தா இதோ இந்த செடி நாம் ஒருத்தல் செய்ய பெரிய உதவியாயிருக்கும் என்று சந்தோஷமாக அந்த செடியை அப்படியே பிடுங்கி அதுபோன்ற இன்னும் அநேக செடிகளையும் சேர்த்து வைத்து கொண்டு ஒரு மாறு போல வைத்து முற்றுக்கு கீழே தங்கள் காலிலே அடித்து அடித்து வேதனை உண்டு பண்ணினார்கள் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள் ஒரு அவர்கள் பாதை வழியாக போகிற பொழுது அங்கே ஒரு கயிறு கிடந்தது விளையாட்டாக அதை பிரான்சிஸ்கோ கையிலே அடுத்தான் கையிலே எடுத்த மாத்திரத்திலே அது ஊறலும் உரசலும் வேதனையும் காந்தலும் உண்டாக்கியது உடனே இது ஒரு நல்ல கருவி நாம் நம்முடைய சரீரத்தை வேதனைப்படுத்தி ஒருத்தல் செய்வதற்கு இந்த கயிறு உதவியாயிருக்கும் என்று சொல்லி அதை மூன்று துண்டுகளாக பிரித்து ஆளுக்கு துண்டாக எடுத்து யாருக்கும் தெரியாமல் தங்கள் ஆடை அறையிலே கட்டி டைவிடாமல் அது அவர்களை அரித்து அரித்து வேதனைப்படுத்தியது மிகவும் காந்தலை உண்டு சந்தோஷமாக அதை இரவும் பகலும் அணிந்து வேதனை அனுபவித்து வந்தார்கள் அந்த சிறுவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் பாவிகளுக்காக பரிகாரம் செய்ய தூண்டப்பட்டுவிட்டார்கள் ஆமன் பார்ந்தவர்களே மாதா கொடுத்த காட்சியின் மூலமாக அந்த சிறுவர்களும் அவர் வழியாக நாம் எல்லாரும் பாவிகளுக்காக இந்த உலகத்திலே பரிகாரம் செய்ய மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் நான்காம் காட்சிக்கு பின்னால் ஐந்தாம் காட்சிக்காக காத்திருந்தார்கள் அது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முன்தின நாளே மக்கள் திரள் கூடிவிட்டது ஏறக்குறைய முப்பதாயிரம் மக்கள் அங்கே வந்து குழுவி இருந்தார்கள் அன்று காலையில் சிறுவர்களுக்காக அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்க்கிற எல்லாரும் அநேக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தார்கள் வியாதிகள் குணமாக வேண்டும் நல்ல உடல் சுகம் வேண்டும் வாழ்க்கை வசதிகள் வேண்டும் வேலை வாய்ப்புகள் வேண்டும் என்றெல்லாம் அநேக விண்ணப்பங்கள் சிறுவர்களை மிக சிரமப்பட்டு கோபாதாயரியா என்ற மாதா காட்சி கொடுக்கிற இடத்திற்கு கொண்டு சென்றார்கள் அந்த ஹோம் ஓக் மரத்தின் அடியிலே மூன்று சிறுவர்களும் ஜபமாலை சொல்ல ஆரம்பித்தார்கள் சரியாக மத்தியான நேரத்திலே வழக்கம் போல மாதா வருவதன் அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்தன லூசியா உடனே எல்லாரும் முழங்கால் படியெடுங்கள் இதோ மாதா வருகிறார்கள் உடனே மாதா அந்த ஹோம்ஒர்க் மரத்திலே வந்து நின்றார்கள் கூட்டத்தில் இருந்த அநேகர் இதுவரையிலும் பார்க்காத சில அதிசயங்களை கண்டார்கள் சிலர் மேகம் இறங்கி வந்து மரத்திலே நின்றதை பார்த்தார்கள் இன்னும் வேறு சிலர் ஒரு ஒளி உருண்டை அப்படியே வந்து மரத்திலே நிற்பது போல பார்த்தார்கள் சில குருக்கள் அதை பற்றி பேசிக் கொண்டார்கள் நாம் மாதாவை பார்க்க முடியவில்லை ஆனால் மாதாவை தாங்கி வந்த அந்த ரதத்தை பார்க்க முடிந்தது அதுதான் அந்த ஒளி உருண்டை என்று சொன்னார்கள் உடனே மேகத்திலிருந்து ரோஜா மலர்கள் இதழ்கள் வெள்ளை நிறத்திலும் ரோஜா நிறத்திலும் மிகுதியாக பொழியப்பட்டன மிக ஆச்சரியமாக எல்லாரும் அதை பார்த்தார்கள் அதை தங்கள் கரங்களிலும் தொப்பிகளிலும் சேகரிக்க விரும்பினார்கள் அது வந்து விழுந்த மாத்திரத்திலே மறைந்து மிக அருமையான ஒரு நறுமணம் எங்கும் வீசியது இதெல்லாம் கூட்டத்திலிருந்த மக்கள் உணர்ந்து உண்மையாகவே மாதா வந்திருக்கிறார்கள் நாம் தான் பார்க்க முடியவில்லை என்று மாதாவின் வருகை அவர்கள் விசுவசிக்க ஆரம்பித்தார்கள் அன்று மாதா அவர்களுக்கு சுருக்கமான ஒரு செய்தியையே சொன்னார்கள் லூசியா வழக்கம் கேட்டாள் அம்மா நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மாதா சொன்னார்கள் இந்த இடத்திலே என்னுடைய மகிமைக்காக ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் உலக சமாதானத்திற்காக யுத்தம் முடிவடைவதற்காக ஜபமாலையை ஒவ்வொரு நாளும் சொல்லி அடுத்த மாதம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதியன்று ஒரு பெரிய புதுமை உங்களுக்காக நான் செய்ய போகிறேன் ஆண்டவரும் சூசையப்பரும் தோன்றுவார்கள் உலகத்தை ஆசிர்வதிப்பார்கள் வியாகுல மாதாவும் கார்மேல் மாதாவும் தோன்றுவார்கள் இப்படியெல்லாம் சொன்ன பிறகு அவர்களை பார்த்து மாதா சொன்ன ஒரு சிறிய காரியம் என்னவென்றால் கடவுள் உங்கள் பரித்தியாகங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஆனாலும் அந்த கயிற்றை நீங்கள் உறங்கும்போது கட்டிக்கொள்ள வேண்டாம் பகலிலே மாத்திரம் அதை கட்டிக்கொள்ளுங்கள் என்று மாதா சொன்னார்கள் பாருங்கள் இந்த சிறுவர்கள் ஆவலோடு எடுத்து அந்த கயிறை கட்டி கொண்டு செய்த பரிகாரத்தை மாதா கண்ணுற்று அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் தூங்கும் போதாவது சற்று இளைப்பாருங்கள் அப்பொழுதும் நீங்கள் பருத்தியாகம் செய்ய பகல் நேரத்திலே அதை அணிந்து கொண்டால் போதும் என்று சொல்லுகிறார்கள் இதோடு சேர்த்து நான் இன்று உங்களுக்கு ஆறாம் காட்சியினுடைய செய்தியையும் சொல்லி சற்று ஆழமாகவும் அதிகமாகவும் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை நிறைய சிறுவர் சிறுமியர்கள் வந்திருக்கிறார்கள் பங்கு குருவானவர் மகிழ்ச்சி அடைகிறார் எல்லாருக்கும் இன்று பாவ சங்கீர்த்தனத்தின் தயாரிப்பாக இந்த பிரசங்கம் அமைய வேண்டும் என்பதற்காக ஆறாவது காட்சியிலேயே மாதா சொன்ன முக்கியமான ஒரு செய்தியையும் உங்களுக்கு சொல்லி விளக்க விரும்புகிறேன் ஆறாம் காட்சி அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஏறக்குறைய மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே அந்த பகுதி எங்கும் ஒரே மழை கனமழை எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது மக்கள் நடந்து சென்றால் அந்த இடம் சேர் ஆகிவிடுகிறது இருந்தாலும் எழுபதாயிரம் பேர் அங்கே கூடியிருந்தார்கள் எல்லாரும் சகதியிலும் தண்ணீரிலும் தான் நின்று கொண்டிருந்தார்கள் மழை கொண்டே இருக்கிறது ும் மலையிலே நனைந்து கொண்டு அத்தனை மக்களும் மாதாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி புலர்ந்தது ஏராளமான மக்கள் பிள்ளைகளை பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை பார்த்தவர்கள் எல்லாரும் மாதாவிடம் எனக்காக ஜெவியுங்கள் மாதாவிடம் எனக்காக மண்டாடுங்கள் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்னுடைய மகன் மகள் மனந்திரும்ப வேண்டும் இப்படியெல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள் சிறுவர்களை ஒரு சாரணர்கள் தங்கள் தோளிலே ஏற்றிக்கொண்டு கூட்டத்தை மிக சிரமத்துடன் கடந்து கோபாதா எரியாவுக்கு கொண்டு சேர்த்தார்கள் அன்று மத்தியானத்திற்கு மேல் ஏற குறைய ஒரு மணி இருக்கும் அப்போது மாதா வழக்கம் போல் அக்கீழ் திசையிலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார்கள் அந்த ஹோம்ஒர்க் மரத்தின் மேல் நின்றார்கள் அம்மா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று லூசியா வழக்கம்போல் கேட்டாள் மாதா சொன்னார்கள் யுத்தம் முடிவடைகிறது வீரர்கள் உடனே திரும்பி வருவார்கள் உலக சமாதானத்திற்காக தொடர்ச்சியாக ஜபமாலை செய்து ஒப்புக்கொடுங்கள் அதன்பின் மாதா முக்கியமான செய்தியை சொல்ல ஆரம்பித்தார்கள் மாதாவின் குரலிலே ஒரு விதமான வருத்தமும் தெளிவும் இருந்தது மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்தி வேண்டும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் பிறகு மிகவும் இரக்கமான குரலிலே ஏற்கனவே மிகவும் நொந்து போய் இருக்கின்ற நமது ஆண்டவரை மனிதர்கள் இனிமேலும் நோகச் செய்யக்கூடாது என்றார்கள் இதுதான் பாத்திமாய் செய்திகளிலே மிக மிக முக்கியமான செய்தி இந்த செய்தியை பற்றி வேத சாஸ்திரிகள் நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை நவீனம் ஆகிவிட்டது நாஸ்தீகம் ஆகிவிட்டது நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கூட அவர்கள் அறியாத விதத்திலே உலக ஆதாயம் நாஸ்திகம் பாவத்தை பாவம்றி எண்ணாமல் வாழ்க்கை முறையாக ஏற்று செய்து கொண்டிருப்பது இதுபோன்ற அநேக தீய பழக்க வழக்கங்கள் அந்த இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பரவி இருந்தது நன்றாக கோவிலுக்கு வருவார்கள் பக்தியாக ஜபிப்பார்கள் பூசை காண்பார்கள் பாவ சங்கீர்த்தனும் செய்வார்கள் நன்மை வாங்குவார்கள் ஆனால் பாவ சிநேகத்தை விட்டு விடமாட்டார்கள் பாவத்தின் மேல் ஒரு அந்தரங்கமான ஸ்நேகம் இருக்கிறதே ஜென்ம பாவத்தின் தோஷம் பாவ சார்பு இது அவர்களை மேலும் மேலும் செய்த பாவத்தையே திரும்பவும் செய்யக்கூடிய ஆசையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது மனிதர்கள் தேவ ஸ்நேகத்தை பயிற்சி செய்வதற்கு பதிலாக பாவ சிநேகத்திலே பழகி கொண்டிருந்தார்கள் ஆகவேதான் மாதா மிகுந்த வேதனையோடு சொன்னார்கள் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்த வேண்டும் யார் யார் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யார் யார் அதை உணர்ந்து விட்டார்களோ அவர்கள் இன்னும் அப்படியே இருக்கக்கூடாது தங்கள் வாழ்க்கை அவர்கள் திருத்தி ஆக வேண்டும் பாவம் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் புனிதர்கள் ஆக வேண்டும் என்றால் பாவத்தை வேர் வேண்டும் பாவ பழக்கத்தை அறவே விட வேண்டும் இதைத்தான் மாதா இந்த செய்தியிலே உணர்த்துகிறார்கள் நல்ல பாவ சிங்கர்த்தனம் செய்ய விரும்புகிறவர்கள் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற பாவ பழக்கத்தை விட வேண்டும் நான் இங்கே எந்த ஒரு பாவத்தையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை வேண்டுமென்றே சொல்ல விரும்பவில்லை ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அது திருமண வாழ்க்கையாயிருந்தாலும் சரி திருமணம் இல்லாத வாழ்க்கையாயிருந்தாலும் சரி எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நன்றாக தெரிந்திருக்கிறார்கள் இது எல்லாருக்கும் தெரியும் பத்து கற்பனைகளிலே எந்த ஒரு கற்பனையை வேண்டுமென்று தெரிந்து முழு மனதோடு இதனால் கடவுள் வேதனைப்படுவார் என்று தெரிந்தாலும் அவர் வேதனைப்படட்டுமே என்று சொல்லி மனதிலே இருமாப்பு கொண்டு ஒரு பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்களானால் அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி பத்து கற்பனைகளின் கட்டளைகளில் எதை மீறினாலும் பாவம்தான் அதை வேண்டுமென்று செய்தாலும் சாபான பாவம் தான் அப்படி தெரிந்தும் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையை திருத்த வேண்டும் முதலில் திருத்த மனமாற உறுதி செய்ய வேண்டும் பிரதிக்கணை எடுக்க வேண்டும் மனஸ்தாபப்பட வேண்டும் அதற்கு பிறகு செய்த ஒவ்வொரு பாவத்தையும் தெளிமாக குருபானவரிடம் சென்று அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் ங்கள் பாவங்களுக்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மாதா சொன்னது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக திருச்சபையிலே என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை கடைபிடித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒவ்வொரு கத்தோலிக்கனும் சேசு கிறிஸ்தாருடைய பாடுகளின் பேறுபலனால் தான் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு பெற அவன் தகுதியுள்ளவனாயிருக்கிறான் ஆனால் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்கள் என்றால் யார் சேசுநாதருடைய ஸ்தானத்திலே இருக்கின்ற திருச்சபையின் அதிகாரத்தின்படி முறையாக குரு பட்டம் பெற்ற குருக்கள் மேற்றாடிமார்கள் இவர்கள் சேசுநாதருடைய ஸ்தானத்திலே இருந்து அவருடைய பாடுகளின் பேறுபலனை பயன்படுத்தி அவருடைய வார்த்தையாக பாவிகளை பார்த்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன சமாதானமாக போங்கள் என்று சொல்ல வேண்டும் அவர் அப்படி சொல்லுவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்று குருவானவரிடம் சேசுநாதரிடம் சொல்வது போல ங்கள் பாவங்கள் ஒவொன்றையும் தெளிவாக சொல்ல வேண்டும் ஒரு மருத்துவரிடம் சென்று வியாதிகாரன் நல்ல குணம் பெற வேண்டும் என்றால் அந்த வியாதியின் குணம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுவான் ஒன்றும் மறைக்காமல் சொல்லுவான் அப்படியானால்தான் அவன் சரியான மருந்தை பெற முடியும் குணமடைய அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சரியாக அபிஷேகம் செய்யப்பட்ட சேசுநாதருடைய ஸ்தானத்திலே இருக்கின்ற ஒரு குருவானரிடம் சென்று கண்டிப்பாக தன்னுடைய பாவங்களை ஒன்றும் விடாமல் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே மாதா குறிப்பிடுகிறார்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்வது ஒரு கடமை வருஷத்திற்கு ஒருமுறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லை என்றால் அது தேவ ஏனென்றால் பாவ மன்னிப்பு கன்று ஆண்டவர் இரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்து பாவ மன்னிப்பை பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே வைத்திருக்கிறார் அந்த இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறவன் வேண்டுமென்று சேஷநாதனுடைய ரத்தத்தின் மேல் பழியை சுமத்துகிறான் அவன் ஆண்டவருடைய பாடுகளை பழிக்கிறான் ஆண்டவரை கேவலத்திற்கு உள்ளாக்குகிறான் ஆமன் பார்ந்தவர்களே பாவசங்கீர்த்தன் என்பது முக்கியமான ஒரு காரியம் பாவம் செய்தவர்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் திவ்ய நன்மை வாங்கக்கூடாது பாவம் செய்து கொண்டே இருப்பவர்கள் வருஷத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சித்திரம் செய்ய வேண்டும் இது ஒரு கட்டளை இதை பற்றி அநேகர் என்று கவலைப்படுவதே இல்லை அந்த காலத்திலெல்லாம் இப்படி ஊர் திருவிழா பங்கு பாதுகாவல் திருவிழா கொண்டாடினால் நவநாள் பிரசங்கம் இருக்கும் அதற்கன்று விசேஷமான ஒரு குருவானோர் வருவார் ஒன்பது நாட்கள் அவர்களுக்கு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய தயார் செய்வார் அதுதான் அவனால் பிரசங்கம் கடைசி மூன்று நாட்கள் நிறைய பாவ சங்கீர்த்தன தொட்டிகள் அங்கும் இங்கும் இருக்கும் நிறைய குருக்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள் ஒவ்வொருவராக சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்வார்கள் திருவிழாவை மிக சந்தோஷமாக கொண்டாட வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருநாள் அன்று திவ்ய நற்கரணை வாங்கினால்தான் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று மாறிக்கொண்டிருக்கிறது பாவ சங்கீர்த்தனம் செய்கிறவர்கள் மூன்று காரியங்களை மனதிலே பதிக்க வேண்டும் தயவு செய்து கவனமாக கேளுங்கள் முதலில் எங்களுக்குத்தான் பாவம் மன்னிப்பு இருக்குத பாவ சங்கர்த்தனத்தில்தான் பாவம் மன்னிக்கப்படுமே அதனால் நாங்கள் எந்த பாவத்தையும் துணிந்து செய்வோம் பிறகு பாவ சங்கீர்த்தனை சொல்லிக் கொள்ளலாம் என்று இப்படி எண்ணுவது பிரிசம்சன் என்று சொல்லுவார்கள் வேண்டுமென்று பாவ சங்கீரத்தினை உதாசீனம் செய்வதற்காக பாவத்தை செய்து கொண்டே இருப்பது இது மிகப்பெரிய பாவம் இரண்டாவது பாவ சங்கீர்த்தனத்திலே பாவங்களை எல்லாம் சொல்லுவதில்லை அல்லது பாவசங்கீர்த்தனமே செய்வதில்லை இது இரண்டாவது வகையார் ஏதோ ஏனோதான ஒன்று போவார்கள் சில பாவங்களை சொல்லுவார்கள் ஆசிர்வாதம் வாங்குவார்கள் வருவார்கள் பாவசங்கீர்த்தனம் செய்துவிட்டேன் இன்னும் சிலர் நான் மனதிலே மனஸ்தாபப்பட்டுவிட்டேன் எனக்கு ஆண்டவன் அனுப்பு கொடுத்து விட்டார் நான் பாவசங்க செய்ய வேண்டிய தேவை என்று சொல்லி பாவ செய்ய மாட்டார்கள் மூன்றாவது திவ்ய நன்மையை ஒவ்வொரு நாளும் வாங்குவார்கள் பாவசங்கர்த்தனம் ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் எல்லா பாவமும் செய்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் திவ்ய நன்மை வாங்கிக் கொண்டே இருப்பார்கள் இது சேசநாதனுடைய திவ்ய நற்கருணையை நான் வேண்டும் என்று உதாசீனம் செய்து பெரிய தேவத்ரோகம் கட்டிக்கொள்வது யுதாஸ் ஆண்டவரோடு இருந்தான் அவருடைய போதனைகள் எல்லாவற்றையும் கேட்டான் அவனுடைய கடமைகள் எல்லாம் ஒழுங்காக செய்தான் ஆனாலும் அவரை காட்டி மனதாயிருந்தானே அதை மட்டும் விட்டுவிட அவன் மனதாயில்லை கடைசி வரையிலும் வாய்ப்பு தேடி ஆண்டவரை துரோகியாக காட்டிக் கொடுப்பதிலே கண்ணும் கருத்துமாயிருந்தான் பாவங்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டு மிக சந்தோஷமாக பக்தியோடு சென்று திவ்ய நன்மை வாங்குகிறார்களே அவர்களுடைய திவ்ய நன்மை யூதாசனுடைய அந்த முத்தத்திற்கு சமானமாக்கும் ஆகவே என் பார்ந்தவர்களே மிகவும் கவலைப்பட வேண்டிய காரியம் இன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குறிப்பாக வருங்கால சந்ததிகள் இளைஞர்கள் பாவ சங்கீர்த்தனத்தை பயன்படுத்த தவறுகிறார்கள் அதற்கன்று தனி முயற்சி எடுக்க வேண்டும் அதற்கென்று சரியான ஒரு குருவானவரை கண்டுபிடிக்க வேண்டும் மிகவும் சிரமப்பட்டு அவரை அடைந்து அவரிடம் ஆலோசனை பெற்று நல்ல பாவசிங்கர்த்தனம் செய்ய வேண்டும் சுவிசேஷத்தில் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது முடவனாயிருந்த ஒருவனை சேசநாதரிடம் கொண்டு வர விரும்பினார்கள் அவன் குணமடைவதற்கு ஆனால் முடியவில்லை அந்த வீட்டை சுற்றி பெருங்கூட்டம் கூடியிருக்கிறது வீட்டின் மேல் ஆண்டவர் இருக்கிறார் எப்படி ஆண்டவரிடம் இந்த வியாதி கொண்டு செல்வது ஏணி வைத்தார்கள் கூரை மேலே ஏறினார்கள் கூறையை பிரித்தார்கள் கயிறு கட்டி அவனை ஆண்டவர் சமூகத்தின் முன்னால் இறக்கினார்கள் இவ்வளவு சிரமப்பட்டு அந்த முடவனை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார்களே ஆண்டவர் அதையெல்லாம் நன்றாக பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய விசுவாசம் அவருடைய பற்றுதல் அவருடைய சிநேகம் அவருடைய ஆறுதல் எல்லாவற்றையும் மனதிலே பார்க்கிறார் இவனை குணமாக்கினால் எத்தனை பேர் ஆறுதல் அடையப் போகிறார்கள் அவனை பார்த்து உடனே சொன்னார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அவன் பாவி என்பதற்காக அவனை அவர்கள் கொண்டு வரவில்லை அவன் உடவன் என்பதற்காக கொண்டு வந்தார்கள் அவன் உடவனாயிருந்த காரணம் அவனுடைய பாவம் உடவனை குணமாக்க வேண்டுமென்றால் பாவத்தை குணமாக்க வேண்டும் எனவே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார் முணுமுணுக்கிறார்கள் பரிசுகர்கள் இவர் யார் இதை சொல்லுவதற்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வது எளிதா எழுந்து நட என்று சொல்வது எளிதா அவனை பார்த்து உடனே சொல்லுகிறார் எழுந்து நடந்து போ அவன் குணமாகி எழுந்து போகிறார் இது பாவ சங்கர்த்தனத்தை குறிப்பாக காட்டக்கூடிய ஆண்டவருடைய ஒரு புதுமை ஒவ்வொரு மனிதனும் சாவான பாவத்தினால் ஞான ஜீவியத்திலே நடக்க முடியாமல் எழுந்து நிற்க முடியாமல் மோட்சத்தை நோக்கி செல்ல முடியாமல் முடவனாயிருக்கிறார் ஒவ்வொரு சாவண பாவம் நம்மை முடமாக்குறது அதை எப்பொழுது நாம் விசுவாசத்தோடு சென்று சிரமம் எடுத்து பாவ சங்கர்த்தனத்திலே சொல்லுகிறோமோ அப்போது அந்த பாவம் குணமாக்கப்படுகிறது அதுதான் பாவசங்கீர்த்தனம் ஆமன் பார்ந்தவர்களே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நன்மை வாங்குவது மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு அருமையான பரிகார முயற்சி என்று இனி வருகிற நாட்களிலே செய்திக்கு நீங்கள் விளக்கம் பெறப்போகிறீர்கள் ஆகவே இன்றிலிருந்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய பங்குக்குவாரி சொல்லி நிறைய குருக்களை கொண்டு வர சொல்லுங்கள் அவங்க வந்திருக்கும் போது நீங்க எல்லாரும் வரணும் குருக்கள் வருவார்கள் ஆனால் மக்கள் வர வேண்டும் நல்ல பாவாசங்க முக்கியமான ஒரு கடமை சரி பாவாசங்கம் செய்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய விசுவாச உன்னை குணமாக்கியது இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே இது முக்கியமான ஒரு வாக்கியம் ஒவ்வொரு பாவசங்கரத்தனத்திலும் குருவானோர் வழியாக ஆண்டவர் நமக்கு இதை சொல்லுகிறார் மன்னிக்கப்பட்டு விட்டன சமாதானமாய்ப்போ ஆனாலும் இனிமேல் பாவம் செய்யாதே இனிமேல் பாவம் செய்யாமல் வாழ்வதற்குரியவர்கள் தான் புனிதர்களாக வேண்டும் ஆக மனிதர்கள் மனிதர்கள்தான் ஆனால் எல்லாரும் புனிதர்களாக வேண்டும் டொன்போஸ்கோ நிறைய புனிதர்களை உருவாக்கினார் தெருவிலே திரிந்து கொண்டிருந்த ரவுடிகள் எல்லாவற்றையும் குடிகாரர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு விடுதி ஏற்பாடு செய்து அங்கே அவர்களுக்கு தேவ மாதாவையும் சேஷநாதரையும் சிநேகிக்க கற்றுக் கொடுத்தார் ஜபமாலே சொல்ல கற்றுக் கொடுத்தார் ஞான உபதேசம் கற்றுக் கொடுத்தார் அவர்களில் அநேகரை அவர் புனிதர்களாக்கினார் மனிதர்கள் புனிதர்களாக வேண்டும் இந்த காலத்திலே ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது மனிதமே புனிதம் நேற்று காலையில் ஒரு குருவானவரிடம் நான் உங்களை பாராட்டுகிறேன் முன்பு இருந்த குருக்களை விட உங்களிடம் ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது உங்களை சுற்றி இளைஞர்கள் கூடி வருகிறார்கள் நல்ல காரியம் பாராட்டுகிறேன் இந்த புனித இந்த மனிதர்களை எல்லாம் நீங்கள் புனிதர்களாக்குங்கள் என்றேன் அப்போ அதில் ஒரு பையன் சொல்லுவான் நாங்கள் மனிதனானா போதும் ஐயா மனிதனாக கூட இருக்க தகுதி இல்லையே என்று சொல்லுகிறான் மனிதன் முதலிலே மனிதனாக வேண்டும் பிறகு கண்டிப்பாக புனிதனாக வேண்டும் பாவம் இல்லாமல் வாழ்கிறவன் புனிதன் தேவஸ்நேகத்திலே வாழ்கிறவன் புனிதன் பாவத்தோடு வாழ்பவன் பசாசுக்கு ஒப்பானவன் தேவ சினேகத்திற்கு பதிலாக பாவ சிநேகத்தை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருப்பவர்கள் பசாசுக்கு அடிமைகள் ஆமன் பார்ந்தவர்களே மாதாவின் காட்சிகளை பற்றி இன்னும் நிறைய நாம் செல்ல வேண்டி இருக்கிறது இன்று இதோடு நிறுத்திக் கொள்வோம் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏற்கனவே மிகவும் நொந்து போய் இருக்கின்ற நமது ஆண்டவரை இனிமேலும் நோகச் செய்ய பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே. ஆம்